நாங்கள் வீடுகளின் முன்பகுதியில் அதாவது உட்கார்ந்தவர்களாக அங்கே பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது நபிசல்லும் அலி நிசல்லாம் அவர்கள் வந்தார்கள் அருகே அவர்கள் நின்று பாதைகளில் உட்கார்ந்திருக்க உங்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது பாதைகளில் உட்கார்வதை தவிர்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இடையூறு தராமல் நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் பேசி நினைவு இருக்கிறோம் என்று கூறினோம் அப்படியானால் அதன் உரிமையை நிறைவேற்று தாழ்த்துவது பதில் சலாம் கூறுவது நல்ல பேசுவது அதன் உரிமைகள் என்று நபி சல்லு அலிகம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று